பிறப்பிடம் ஐரோப்பிய தமிழ் வான் ஒளி ஐரோப்பிய தமிழ் வான் ஒளியில் மிதந்து வருகின்றது மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை இசையின் மடியில் இசையின் மடியில் நிகழ்ச்சியை தொகுத்து தருபவர் ராகினி பாஸ்கரன் இன்றைய இசையின் மடியில் நிகழ்ச்சியில் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஐந்து அறுபதில் கஜலட்சுமி பாடிய பாடல்களோடு உலா வருகின்றது அமுத காணங்கள் சென்ற சனிக்கிழமை கஜலட்சுமி அவரை நான் தொலைபேசியோட பேட்டி கண்டிருக்கின்றேன் அவரது குரலை நீங்களும் என்று ரசித்து பாருங்கள் கஜலட்சுமி யார் என்பதையும் என்று அறிந்து கொள்ளுங்கள் பழம் பெறும் பாடகிகளை நாங்கள் தேடி தேடி அவர்களை வெளி உலகத்துக்கு மீண்டும் அழைத்து வர வேண்டும் வணக்கம் திருமதி கஜலட்சுமி எப்படி இருக்குமா நீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம் இன்று ஐரோப்பிய தமிழ் வானொலியில் இருந்து இசையின் மடியில் நிகழ்ச்சிய தொகுத்து வழங்கும் வாகினி பார்க்க உங்களை பேட்டி காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று பழம் பெரும் பாடகி ஆகிய உங்களை நான் பேட்டி காண்பதில் உண்மையில் மிக்க பெருமையும் உள்ளத்தில் வந்து ஒரு என்ன சொல்றது அளவு கடந்த மகிழ்ச்சியும் கண்டு போவேன் பேச எனக்குயசுக்கு அப்புறம் அறுபது வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கிறீங்க இல்ல இந்த சொல்றாங்க தானே இந்த பழம் பெரும் பாடகை பாடகைகள் வந்து பாடும் அழகு இப்பத்த பாடகர்கள் வந்து பாட பின்வாங்கிக் கொள்கின்றார்கள் அந்த உச்சரிப்புகள் எல்லாம் அதிகம் பின்வாங்கிக் கொள்கின்றார்கள் பழைய பாடல்களை வந்து நாங்கள் ரசித்து வைப்பதற்கு தானே ஆண்டவன் எங்களை படைச்சிருக்காங்க அப்பா குழந்தைய சொல்லிடுக்கும் போது பாடி பாடி அப்பா எனக்கு நல்லா பாடல் பண்ணிட்டாங்க எங்க எனக்கு எல்ல கத்து தரும்போது அப்புறம் தப்பு எந்த மாத்திரம்தான் சிரித்துவாரு அப்ப அதிகமாக நீங்க கேள்வி ஆமா சினிமாவில பாடு பாட்டு பாடு சினிமாவில் பாடுறதுக்கு சினிமாவில பாடுறதுக்கு சினிமாவில் நடிச்சிருக்கேன் சத்தியவாதி படத்துல ஒரு நாலு வயசு இருக்கு அப்பா வந்து மாடல் அப்பாதான் கோலாட்டம் கும்மி ஆட்டத்துக்கு எல்லாம் குழந்தைங்களை கூட்டிட்டு போவாங்க அதனால அப்பா டிஆர்எஸ் வந்து அப்பத்தி சின்ன குழந்தைங்க நடிக்க மாட்டாங்க இல்லையா அதனால நான் நாலு வயசு இருந்திருக்கேன் அவரை கையை பிடிச்சிட்டே சுத்துற ஒரு படத்துல சத்தியவாதிங்கிற படத்துல ாங்க வாயில ரத்தம் வந்துருக்கு அதனால அப்பா மறுபடியும் நடிக்க வேண்டாம் அப்புறம் எங்க அச்சா பொண்ணு ஒருத்தருங்க நடிச்சிட்டு பாடி அப்புறம் எங்க அப்பா நாடகமா எல்லாம் நடத்தினாரு அது எல்லாம் வந்து பாத்துட்டு குழந்தைங்க விவசாயத்துல எங்க அக்காவை கூட்டி போய் நடிக்க வச்சாங்க பக்த கௌரிய நடிச்சிருக்காங்க நான் அப்ப அங்க போய் பாடும்போது சின்னப்பாவும் கண்ணாம்பாவும் பாடினாங்க அதுல ஒரு ஹம் மாத்திரம் நானும் இன்னொரு அம்மாவும் அதான் வாழலாம் கீ இல்லாம சின்னப்பாவும் கண்ணாம்பாவான் பாடுறாங்க ஜீக்குமார் ஜீக்குமார் போல அதுல இல்ல அதுக்கப்புறம் கண்ணின் காதலின்னு ஒரு படத்துல முதல்ல ஒரு குரப்பு ஒரு மீன் பிடிக்கிற குரப்பு அதுல ஹம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நான் தான் பாடி ஒரே <tare> ஒரு <laughs> <laughs> <laughs> வஞ்சநேரியான பாடிக்கிட்டு அவரு தான் இருப்பேன் வாரத்து எல்லாம் பாடிட்டு அப்புறம் மாடன் தேர்தல அந்த ஊசி பட்டாசி வச்சுருந்தாங்க அந்த போய் பாடு அப்பறம் அந்த போய் பாடு அந்த பாட்டு நல்லாச்சு அந்த பாடல் வரிகளை ஒரு வரி பாடிக்காது கொஞ்சம் அமைகின்றது அது சென் தமிழோட வந்து குரலும் கொஞ்சம் விளையாடுகின்றது அந்த பாடல் வந்து என்றும் பாடலாம் நான் ராமலிங்க ஒருவர் திரு அருப்பா நிறைய பாடல் வந்து நான் கேட்டேன் இணையதள பாடிய பாடல்களை அப்படியா உடம்பு சரியில்லாமல் அவரது பாட முடியல நினைச்சிட்டு நான் உடம்பு தான் பணம் திருப்பி தரமாட்டாங்க பாடிட்டு எப்படியோ இருக்கட்டும் ஒருவேளாவது நினைக்கிறேன் வெளியிட்ட சீடியில் சில கீர்த்தனைகளை சென்ற வாரம் நீங்க பாடிக்கொண்டிருந்த காலகட்டத்துல வந்து உங்களுக்கு வந்து குவிங்க விமர்சனங்கள் இருக்குதானே இந்த கச்சேரி சாமி பாட்டெல்லாம் பாடகர்கள் இடம் கிடைக்கல அதனால நானும் முடிஞ்ச போதும் இடம் கிடைக்கல இப்ப இடம் கிடைச்சாலும் என்னால பாட முடியாது அந்த மாதிரி இருக்கேன் இப்ப நீங்க பாடிக்கொண்டிருந்த காலகட்டத்துல வந்து அதாவது பாடிய காலம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலங்களில் உங்களுக்கு வந்த குவிந்த விமர்சனங்களில் உங்கள் நெஞ்சை நெழில வைத்த விமர்சனம் எது இவ்வளவு வருஷத்துக்கு பாடு மாதிரி பாட முடியாது ஒரு அளவுக்கு பாடு விமர்சனம் செய்வாங்க தானே ஒவ்வொருவரும் விமர்சனம் உங்களை பாடல்கள் உங்களுக்கு வந்து ரசிகர்கள் இருப்பார்கள் தானே அவர்களில் வந்து அவர்களில் வந்து கருத்துக்களை தெரிவித்தாடா நிறைய பாடி இருக்கேன்டா நீங்க அம்பதாம் ஆண்டு பாடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ரசிகர்கள் இருப்பார்கள் தானே அந்த ரசிகர்களின் உங்கள் மனதை சந்தோஷப்படுத்திய விமர்சனம் ஒரு தினம் கச்சேரி கூட்டம் ஊச்சி பட்டாசை பாத்தனால கோயம்புத்தூர் எல்லா காலேஜிலும் கச்சேரி பண்ணிருக்கிசை நாடகம் என்று சொல்லிட்டு முட்டமை இல்லாமல் நடத்துவாங்க அப்ப வந்து என்ன பாட்டிக்கு அங்கிருச்சு பாட வச்சாங்க அப்ப இந்த ஊசி பட்டாசையை பாடும்போது பட்டாசு எல்லாரும் திருப்பூர்லயும் பாடிட்டேன் வெள்ளிக்கப்பு தங்க மெடல் எல்லாமே குடுத்தாங்க எனக்கு எல்லாரும் ரசிச்சாங்க பதினெட்டு ஜனகம் ரொம்ப ரசிப்பாங்க இப்ப நான் இங்க இருக்கிறதுனால போய் அதை பத்தி சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க வரிகம் ஆமா எல்லாருக்கும் ஆனா பாடியவர் பாடியவர்களை கொண்டு வெளி உலகத்துக்கு அப்படிய சில பேர் வந்தமா ரசித்துக்கொண்டிருப்பார்கள் விமர்சனம் பெற தயங்குவார்கள் ஆனா அந்த இசையை வந்து அதிகமாக ரசித்துக்கொண்டிருப்பதை வந்து அந்த இசைக்குரிய பேர்கள் யாரு என்றதை தேடி பார்ப்பார்கள் அந்த பாடகரிகளை கேட்டுவிட்டு நான் விஜயகுமாரிடம் பேசும்போது கேட்டுக்கோண்டேன் அப்போதுதான் உங்களோட தொலைபேசி டக்கத்தை தந்துருந்தேன் ரொம்ப நன்றி சொல்லுங்க உங்களுக்கு நான் நன்றி சொல்லுங்க நன்றி அம்மாத்துக்கே நான் இணைந்து கொண்ட பின்புதான் நான் ஒவ்வொரு உயர்களை தேடி பேருந்து எடுத்துக்கொண்டு அதற்கும் இயக்குநர் திரு ரவீந்திரன் அவர்கள் எனக்கு கை கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கு நான் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் என்னென்ன நான் வந்த ஒரு இசை என்பதால் நான் வேர்களை தேடி செல்லும் ஒரு ஆர்வம் எனக்கு ஒரு சென்ற நினைவில் இருந்தது அதனால்தான் முதல் முதலாக இன்று நான் இந்த இசைத்துறையில் இறங்கிய பின்பு முதல் முதலாக நான் உங்களை பேட்டி ரொம்ப சந்தோஷம் எனக்கு தாகராஜர் கீர்த்தனை ஜாகராஜரி கீர்த்தனை அந்த புதிதாக பாட வரும் பாடகர்களுக்கு என்ன அறிவுரைகள் கூற இருக்கு நானா ஆமா நான் யாருக்குமே அறிவுரை கூற மாட்டேன் கேக்குங்களா நம்ம சொல்றது யாரும் எடுக்க மாட்டாங்க இப்ப நல்லா இருக்கு ஆசைப்பட மாட்டேன் எனக்கு வந்து சாமியை பத்தி பக்தியா பாடணும் இப்பவும் ஆசை இருக்கு இப்பவும் பாடுவேன் அது அடுத்து உள்ள கேக்குறாங்களா நம்ம பாடும்போது அந்த நெஞ்ச உருக விற்கிற மாதிரி கண்களில் இருந்து கண்ணீர் சிந்தும் பாடல்களும் கூடுதலாக நேரம் அந்த பாடல நிற்பாட்ட சொல்றது என்ன வேண்டாம் வார்த்தளை இப்ப வர்றதவிடா அப்ப வந்த வார்த்தைகள் எல்லாமே நல்ல வார்த்தைகளை காது குடிச்சு கே பழைய பாடம் நீங்க கச்சேரிகளும் அன்றைய காலகட்டத்துல வந்து தொழில்நுட்ப வசதிகள் மிக குறைந்த காலகட்டங்கள் அதாவது நீங்க நாப்பத்தி ஒன்பது ஐம்பதாம் ஆண்டு பாட் தொழில்நுட்ப வசதிகள் மிக மிக குறைவு அந்த தொழில்நுட்ப வசதிகள் முழுமையாக பதிய பதியப்பட்டது அப்படி நாலு நாள் அஞ்சு நாளைக்கு காலையில இருந்து மத்தியான வரைக்கும் ரீகர்சல் நடக்கும் பாடிரும் மத்தியான ஒரு ஆயிரம் தரமாவது பாடணும் போயில ஜீவன் எல்லாம் போற நேரத்துக்கு தான் நல்லா இருக்கு அப்படி எடுத்துதான் அந்த பாட்டுகள் அப்ப வந்துருக்கு சாயந்தரம் ஸ்டுடியோக்குள்ள நடைஞ்சாத்திரி மூணு மணி நாலு மணி அஞ்சு கூட ஒரு பாட்டு எடுக்க அவ்வளவு நேரம் பாடி இருப்பான் அந்த பாட்டுகள் டிராக் செஞ்சு கட்டு வேற ஆள் கூட போட்டு விடுப்பாங்க எல்லாம் பாடி இந்த கூட நாலு நாள் நிகழ்ச்சி பண்ணி அந்த ஸ்டுடியோவுக்கு போய் ஆறு மணி ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் பாடிதான் எடுத்தாங்க நல்லா இருக்க நல்லா எடுத்துறாங்க பணத்தின் ஒரு நாளைக்கு நாலு பாட்டு கூட பாடலாம் எடுக்கிறாங்க இப்போ ஒரு பாட்டு அந்த பாட்டுகள் பாடும் போதுதான் அந்த இசையோட நீங்கள் ஐக்கியமாக பாடலாம் என்ன பாட்டு பாடினால் வந்து இசையை கேட்பதா இல்ல இந்த வரிகளை பார்ப்பதாண்ட ஒரு இயக்கத்துல வந்து வரிகள் வந்து மாறப்பட மாறப்பட சாத்தியம் இருக்கிறது அவங்க பாடி அவங்க பாட்டெல்லாம் இன்னைக்கும் கேக்குற மாதிரிதானே இருக்கு அந்த பாட்டெல்லாம் மறக்கவே சிந்தையா இருந்து வாரு பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவன் கொடுப்பதை வைத்து நாங்கள் பாதுகாக்க வேண்டும் ஒன்று தொண்ட இனிமையெல்லாம் இங்க யாருக்குமே இருக்கிற மாதிரி எனக்கு அவ்வளவா தெரியல ஜேசுதாசு பாடல்களை சில பாடல்களை கேட்டாங்க வந்து என்ன சொல்றது எங்களை மறந்து உட்காந்து காட்டெல்லாம் ரொம்ப நல்லா பாடுவாரு வாழைச்சட்டி வாசங்கள் புறம்பு பாடுறது அது தேவலா பிரதாபர்கள் ரொம்ப நல்லா பாடிட்டு இருக்காரு அந்த இப்ப கேட்க முடியாது நான் கச்சேரி பண்ற பாக இருந்து பண்ணுவாங்க அவன் நல்லா நல்லதான் இந்த பேட்டி கூட வளர்ந்து வரும் சமுதாயங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கட்டுக்கும் வந்து சங்கீதம் கட்டிக்கிட்டு டிவில நிறைய குழந்தைகள் நல்லா பாடுறாங்க அதெல்லாம் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் சங்கீதம் கட்டி கொடுக்கற ஒரு வரைவானது அவங்களோட பதவியில வந்து நீங்க குழந்தைகளுக்கு சங்கீதம் கட்டி கொடுக்கணுங்க ஆனந்தம் அடைகின்றீர்கள் ஒவ்வொரு குழந்தைகளின் குரலை கேட்டு என்கிட்ட இப்பதான் ஒரு அஞ்சாறு பேர் வந்து கத்துக்கிறாங்க நல்லப்பா சொல்லிகொடுக்கறேன் அவங்க எங்க வருஷ கணக்கில் கத்துக்கிட்டா நல்லா வரும் ஆமா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கத்துட்டு ஓடி போயிருவாங்க பள்ளிக்கூடத்துக்கு நிறைய பாடம் கொடுத்துர்றாங்க எழுத முடியலன்னு ஓடிடு மூணு வருஷமா கத்துக்கிட்டா கச்சேரியும் பண்ண வைக்க நான் ஒரே வருஷத்துல நான் பாடம் வெட்ட மேடையில ஆனா அந்த அளவுக்கு யாரும் வரதில்ல இப்பதான் வராங்க ஒரு அஞ்சாறு பேரு ஒரு பத்து பாஸ் சொல்லி கொடுத்திருக்கேன் நிறைய கிளாஸ்க்கு எடுக்கிறாங்க டவுன்ல எல்லாம் காலேஜ் நடக்குது டிவி எல்லாம் படிக்கிறாங்க அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா பாடுறாங்க டிவியில கூட குழந்தைகள் ரொம்ப நல்லா பாடுப்பாரு சங்கீதமும் ஒரு பக்கம் வளரத்தான் செய்யுது வளராமில்லை படத்துல அந்த எல்லாம் ஈடுபட மாட்டேங்குது தமிழ் வானொலி நேயர்கள் அறிவிப்பாளர்களுக்கு நீங்கள் என்ன கூற இருக்கின்றீர்கள் என்ன போல பழைய பாடகல்களை இப்ப கூட ஒரு கோயிலுக்கு என்ன மாத்திரம் கூப்பிட்டு நான் சொல்லல நிறைய பாட்டு என்ன போல எவ்வளவு தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா அவங்களை எல்லாம் ஓராளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதுல பாடணும்னு விருப்பப்பட்டவங்க அவங்க பாட்டை ஒண்ணு நல்லி எடுத்து நீங்க பாடலாம் வச்சீங்க நாட்டுல பக்தி அதிகமா வரணும் அது மாதிரி பத்தி பாடம் நான் கூட ஒரு ARP பா அதுல மணி கதவ கிரவை 100 பாட் பாடுறேன் ஆமா நான் அப்பா நீ என்ன ARP கேட்டிங்களா ஆமா ஆமா அதுல ஒரு பாட்டு மணி கதவ கிரவாயே மணி கதவ கிரவாயா முக்கேட்டனே ஆ அது கேஜ் ராஜ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுல ஒரு லைனை பாடிடுவீங்க பாடு TestCaseமா ஒரு லைனை பாடிடுங்க மணிக்கதவன் திரவாயோ மறைக்கையில்ல தவித்தே மாட்டரியா பொன்னேனின் வடிவது காட்டோ மணிக்கதவன் தீரவாயோ மறைப்பையில் அந்த இறைவெனைக்கு நான் கூறுகின்றேன் என்று நான் உங்களை சந்தித்ததே மிக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ரொம்ப சந்தோஷமா உங்கள் வானரிக்கு உங்களுக்கு வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு உங்கள் பாடல்களை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் நீங்கள் நினைத்த காரியம் யாவும் சீக்கிரம் கைகூட இறைவனையும் வேண்டிகொண்டு உங்களிடம் நான் விடைபெறுகிறேன் நன்றி மீண்டும் சந்திக்கின்றேன் வணக்கம்மா வணக்கம் இவரது முழுப் பெயர் திருச்சி ரங்கராஜ் கஜலட்சுமி இவரது பெற்றோர் பெயர் ரங்கராஜ் ராமானுஜம் அம்பாள் இவர் பிறந்த திகதி பத்தொன்பது எட்டு இவரது சங்கீத குரு தந்தை தந்தை நாடக வாத்தியாராக இருந்ததால் நான்கு வயதிலேயே நாடக அரங்கேற்றம் தஞ்சை ராமையா தாஸ் நடத்திய நாடக கம்பெனி உட்பட பிரபல நாடக கம்பெனிகளில் நாரதர் வள்ளி சாமியார் போன்ற வேடங்களிலும் பாடி நடித்திருக்கிறார் பதிமூன்று வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வெளியான சத்தியவாணி படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கின்றார் இவர் முதல் திரையுலகில் பாடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வெளியாகிய சுதர்சன் திரைப்படத்திலிருந்து இவரோடு இணைந்து பாடியவர்கள் பி ஜூ சின்னப்பா பி கண்ணாம்பா koy yamunya tiali vaidalav unamaravai koy kole jalav ka manalo pabad janike bagalo koy kole jalav ka manalo pabad janike bagalo koy yamunya tiali महाला सुवि हमारा वाये कोय चले तलुका नामेनु महाबा रेनि पदु कोय चले तलुका नामेनु महाबा रेनि पदु toml phan dupuli kumay kana boli dik dik mato toml phan dupuli kumay kana boli dik dik mato toml phan dupuli kumay kana boli dik dik mato pura rupi giniil மா பாரு படைப்போ உலகினி புலவிய பலவகை பா मनकुनयारो तोरी नै माका गा नजुला नकुनयारो कै तोरी ननवो मनजवाइर इमल सरवे कै तोरी ननवो मनजवाइर इमल सरवे तोरी ननवो गुडी कै तोरी ननवो வைத்துக்கொண்டு தாளாட்டு பாட்டு பாடினார் ரங்கராஜ் நாடக பாடல்களும் சேர்ந்து பாடியிருக்கின்றார் அவர் பாடும் பொழுது அந்த பாடலை கேட்கும் குழந்தை கஜலட்சுமி தானும் பாட முயற்சிப்பதை கண்டு ஆச்சரியமுற்ற ரங்கராஜ் அப்பொழுது இருந்தே சங்கீதம் கற்பிக்க ஆரம்பித்திருக்கிறார் இத்தருணத்தில் ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி நாடகம் நடத்திய ரங்கராஜ் அதில் தனது மகள் கஜலட்சுமிக்கு கொடுத்த வேடம் சாமியார் வேடம் தன்னை மணக்க வரும் இளவரசர்களுக்கு பரீட்சை வைத்து அவர்கள் கதையை முடித்துவிடும் சிந்தாமணியின் குருநாதர் வேடம்தான் சாமியார் அந்த கால நாடகங்களில் நடிப்பு இரண்டாம் பட்சமாக இருந்தது முதல் இடம் பாடல் மட்டுமே அன்று அந்த நாடகத்திற்கு தலைமை தாங்க வந்திருந்த சிறப்பு விருந்தினர் ஜாத்திரிமா மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் படத்தயாரிப்பாளர் டி ஆர் சுந்தரம் குழந்தை கஜலக்ஷ்மி பாடப்போகின்றாள் என்று விளம்பரம் ஒட்டப்பட்டிருந்ததால் நல்ல கூட்டம் நல்ல வசூல் பாப்பா கஜலட்சுமி மேடை பயின்று பாட்டுக்களை நன்கு பாடி கைத்தட்டலை அள்ளி கொண்டு போனவரான் கஜலட்சுமி பயமே அறியாத கஜலட்சுமி அரங்கேற்றம் நடந்த பொழுது அவருக்கு வயது நான்கு சிறிய வயதில் இருந்தே சங்கீத ஞானத்தையும் இசையின் ஆற்றலும் இருந்ததால் இறைவன் இசையை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கின்றார் கஜலட்சுமி அவர்களுக்கு அதனால்தான் இன்று வரை கஜலட்சுமிர்கள் இசையோடு அக்கியமாக அந்த பேச்ச கேட்காத தம்பி வரும் இருக்க மாட்டேன் பாப்பா எப்போதும் பயமே கொள்ளாத பழுதை பாம்பெரும்பார் இரவிலே பழுதை பேரும் உன்னாட்டமா இல்லை என் நாட்டமா அது கருப்பா செகப்பா மஞ்சளா உன் நாட்டமா இல்லை என் நாட்டமா அது கருப்பா செகப்பா மஞ்சளா கருப்பும் இறையும் குழந்தைகளை மிரட்டி அழுதாந்தரவு ஒரு குழந்தை பிதாதுகைய கேட்டால் சுந்தர முயும் ஒரு குழந்தை பிதாதுபைய கேட்டால் தன்னாலே கண்மூடி முன்கோலே தூங்கும் முன்னோர்கள் செய்த ஒரு பழக்கம் மூட பழக்கம் வீர வீரமுடன் போலே புரிந்தவர்கள் கோழையாகிவிட்டால் பழக்கத்தினால் தொட்டில் பழக்கத்தினால் வீர வீரமுடன் ஓரே கோழை யாஜி விட்டால் பழக தின்னால் பழக காட்டுவேன் இருந்தது ஓடி விளையாடு பாபா பாரதி பாட்டு ஓடி விளையாடு பாபா பாரதி பாட்டு தலைவாரி பூக்குடி பெண்ணே தாசலும் பாட்டுண்டு பாடுவோம் நன்றாகவே நன்றாகவே அரங்கேற்ற வேளையில் ஒரு துரதிருஷ்டம் கூட நடந்திருக்கின்றது வசூலாகிய பணம் அன்று களவு போயிருக்கின்றது நடிகர்கள் நடிக்க மார்த்தனர் தங்களுக்கு சம்பளம் கிடைக்காது என்பதால் நாடகம் பார்க்க வந்த ரசிகர் கூட்டம் நாடகத்தை நடத்து இல்லையெனில் பணத்தை திருப்பிக் கொடு என்று கூச்சல் போட்டிருக்கின்றார்கள் சற்று நேரத்தில் அடிதடி ஆரம்பித்தும் இருக்கின்றது ஒருவர் கலவர நிலையில் மாட்டிக்கொண்ட கஜலட்சுமியை காப்பாற்றியும் இருக்கின்றார் கையோடு தனது வீட்டிற்கு கோட்டி சென்றும் இருக்கின்றார் அவர் டி ஆர் சுந்தரம் மறுநாள் தனது காரில் ரங்கராஜ் வீட்டுக்கு சென்று கஜலட்சுமியை அவரிடம் ஒப்படைத்த டி ஆர் சுந்தரம் உன் குழந்தை நன்றாக பாடுகின்றார் அவளுக்கு பின் சினிமாவில் பாட நான் வாய்ப்பு தருகின்றேன் கவலைப்படாதே குழந்தையை கவனமாக பார்த்துக் கொள்ளி சென்றும் இருக்கின்ற சிறிது நாட்களில் டி ஆர் சுந்தரம் அவர்களிடம் ரங்கராஜுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் கஜலட்சுமிக்கு இப்பொழுது ஒரு வாய்ப்பு தருகின்றேன் பாடுவதற்கு அல்ல குழந்தை நட்சத்திரமாக நடிப்பதற்கு என்று சொல்லியிருக்கின்றார் மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்பொழுது தயார்த்து கொண்டிருந்த படத்தில் நடிக்கவும் வைத்தார் அந்த படம் பிரபல நடிகர் எம் ஆர் ராஜா கதாநாயகனாகவும் அந்நாளைய பிரபல நடிகை கே எல் வி வசந்தா கதாநாயகியாகவும் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வெளியான சத்தியவாணி திரைப்படம் படம் வெளிவந்த பொழுது கயலட்சுமிக்கு வயது ஆறு ஆடு பாப்பா கோடி விலையாடு பாப்பா நீ ஓ인더 கலாகாது பாப்பா கோடி விலையாடு பாப்பா கூடி விலையாடு பாப்பா கூடி விலையாடு பாப்பா கூடி விலையாடு பாப்பா ஒரு குலங்கையை பையாதே பாப்பா கோடி விலையாடு பாப்பா பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பதுமிக நல்லதடி பாப்பா பாலை தரும் பாப்பா அந்த பதுமிக நல்லதடி பாப்பா பாலை புழைத்து வரும் நாய்தான் அது மனிதருக்கு கோழ பாப்பா பாப்பா என்றும் புரஞ்சொல்லலாகாது பாப்பா பொய் சொல்லக்கூடாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்குப்படுத்திக் கொள்ளுப்பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு கணிப்பு கொடுக்கும் நல்ல பாட்டு நாருவான் நலமும் தகமும் புகழும் சவமும் திரமும் தனமும் தனமும் முதிகள் இல்லையடி பாப்பா ஜாதிகள் இல்லையடி பாப்பா புல தாக்கி உயர்த்தி சொல்ல பாவம் பாப்பா ஜாதிகள் இல்லையடி பாப்பா நீதி உயர்ந்த மதிக்கி அன்பு நிறைய உடையவர்கள் பாப்பா போடி விளையாடு பாபா அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் கைத்தலை நிறைஹி என்ற பாடலை கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை இசை அமைப்பில் கஜலட்சுமி பாடி முல்லைவனம் படத்தில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த ஒரு பாடலை தவிர மற்ற பாடல்களுக்கு கே மகாதேவன் இசை அமைத்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளிவந்த நான் செல்வம் படத்தில் குழந்தைகள் பாடுவதாக அமைந்த பாடலான திருடாதே பொய் சொல்லாதே இந்த பாடலை ஏ கோமலா உடன் கஜலட்சுமி பாடியிருக்கின்ற ஜி ராமநாதன் இசையில் தமிழ் திரை உலகின் முடிசூடாமன் எம் கே தியாகராஜ பாகவதர் மறைவதற்கு முன்னர் அவர் நடித்து வெளிவந்த படம் புது பொதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வெளியான படங்களில் மேடை நடன பாடல் இடம்பெற்றும் இருக்கின்றது அதே போன்று ஒரு பாடல் புது வாழ்வு படத்திலும் இடம்பெற்றிருக்கின்றது கண்ணில்லாமல் எனத் தொடங்கி அவசியம் அவசியம் என முடியும் அந்த பாடலை பி லீலா மற்றும் கஜலட்சுமி இணைந்து சிறந்த முறையில் பாடியும் இருக்கின்றார்கள் கண்கள் செவிகளின் முக்கியத்துவத்தை விளங்கும் அந்த திருக்குறள் பாடலுக்கு படத்தில் அம்பிகா மிக சிறப்பாக நடனமாடி இருக்கின்றார்கள். திருடாதே பொய் சொல்லாதே பிச்சை எடுக்காதே திருடாதே பொய் சொல்லாதே பிச்சை எடுக்காதே திருடாதே பொய் சொல்லாதே பிச்சை எடுக்காதே தமிழ் திரைப்பட ரசிகர்களுக்கு கஜலட்சுமியை பிரபலமாக்கிய பாடல் ஊசி பட்டாசே ஏற்கனவே ரங்கராஜிடம் பாடல் வாய்ப்பு அளிப்பதாக வாக்கு கொடுத்த டி ஆர் சுந்தரம் ஒன்றல்ல இரண்டு அல்ல மூன்று படங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் பார டபார் டபார் லேடி பட்டா சே தேடி கேயா தீ பச்சானே ரெடி டபார் டபார் தீரங்கி போலே தீரங்கி கடியே பச்சானே ரெடி டமார் டமார் बोड़े आमामित कोई बोड़िया பலே இவரது 35 ஐந்து வயதில் அரட்பாட் செல்வி என்ற பட்டம் சென்னை முண்டக்கண்ணி அம்மன் கோவிலில் பின்புறம் உள்ள ராமலிங்க சுவாமிகள் மடத்தின் தலைவர் பூவதி சுவாமிகளால் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் ரோஹிணி பிக்சர் தயாரிப்பில் வெளிவந்த வம்சம் திரைப்படத்தில் ரோஹிணியுடன் பாடியிருக்கின்றார் கஜலட்சுமி வஞ்சம் படத்தின் மீது மக்கள் என்ன வஞ்சம் வைத்தார்களோ தெரியவில்லை படம் வந்த சுவடு தெரியாமல் போய் சேர்ந்து விட்டது ஆனால் பாடல் இசையின் மடியில் நிகழ்ச்சியில் என்று கேட்கலாமா இதுவரை நீங்கள் இணைந்திருந்தது பழம் பெரும் பாடகியான கஜலட்சுமியின் வரலாறும் அவர் பாடிய பாடல்களும் அவரை நான் பேட்டி கண்ட குரல் பதிவோடும் இனிமையாக உங்களோடு சேர்ந்து நானும் ரசித்துக் கொண்டேன் பழம் பெரும் பாடகளை மீண்டும் இந்த உலகத்திற்கு அறிமுகமாக்க வேண்டும் என்ற கொள்கையே நமது கொள்கை அடுத்து நான் பேட்டி காண முயற்சித்துக் கொண்டிருப்பவர் டி அவரது மகனிடம் நான் பேசிக்கொண்டே அவருக்கு வயது எண்பத்தி எட்டு தொலைபேசி ஊடாக அதிகம் கேட்கும் சக்தியை இழந்திருக்கின்றார் அதனால் எனது வேண்டுகோளை முன்னிட்டு ஒழுங்கு செய்திருக்கின்றார் சவுந்தரராஜனின் மகன் அவர்கள் ஒருமுறை நீங்கள் முயற்சித்து பாருங்கள் அவரது குரலை மட்டும் பெரும் குரலை மட்டும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் கதைப்பது அவருக்கு விளங்குமா என்பது கேள்விக்குரிய எனக்கு அளித்திருந்த அப்படி இருந்த எனக்கு முயற்சி செய்வதற்கு ஒரு நாளை குறித்திருக்கின்ற கண்டிப்பாக நான் முயற்சி செய்வேன் அவரது குரல் மட்டும் எனக்கு பதிவாகினால் போதும் காற்றலைக்கு எடுத்து வருவேன் இறைவெனக்கும் நன்றியைக் கோரிக்கொண்டு இந்த ஐப்பிய தமிழ் வானொலிக்கும் நன்றியைக் கோரிக்கொண்டு உங்களிடம் இருந்தே விடை பெறுபவர் ராகினி பாஸ்கரன் மீண்டும் காற்றலையில் நாளை பகல் பன்னிரண்டு மணிக்கு சந்திக்கின்றேன் Yeah. <laughs> து சிறகில்லாத திருபறவை உள்ளதிலும் வேத உலகை வெறுத்தேன்